லாட்டினெய் நேயர்களுக்கு வணக்கம் சமையல் சமைல் பகுதிக்காக உங்கள் அலுமையிலும் தேங்காய் சாதம் செய்ய தேவையான பொருட்கள் வடித்த சாதம் ஒரு கப் நெய் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் முந்திரி தேவையான அளவு காய்ந்த மிளகாய் ரெண்டு இஞ்சி துருவல் ஒரு ஸ்பூன் பச்சை மிளகாய் ரெண்டு சிறிதளவு தேங்காய் துருவல் அரை கப் உப்பு ருசி கேற்ப தேங்காய் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் செய்முறை முதல்ல நம்ம சாதத்தை வடித்து உதிரியாக எடுத்து ஒரு பவுலில் கொட்டி தேங்காய் துருவி ரெடி பண்ணிப்போம் இஞ்சி துருவி வச்சிடலாம் பச்சை மிளகாய் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுடுவோம் ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம் பாத்திரம் வச்சிடுவோம் பாத்திரம் காய்ச்சதும் நெய்யும் தேங்காய் விட்டுடுவோம் இதுக்கு தேங்காய் தான் டேஸ்டாக இருக்கும் விட்டுவிட்டு கா என்ன கடுகு போட்டுடலாம் கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பை போட்டு நல்லா வறுத்துப்போம் உளுத்தம் போட்டு நல்லா வறுத்துடுவோம் முந்திரி ஆப்ஷனல் வேணும்னா போட்டுக்கலாம் நமக்கு தேவையான அளவு முந்திரி போட்டு அதிகம் வறுத்து இருக்கலாம் காஞ்சி மிளகாய் கில்லி போட்டுடுவோம் பொறிஞ்சதும் இஞ்சி துருவல் போட்டு ராஸ்மல் போக நல்லா வதக்கிருப்போம் பச்சை மிளகாவை போட்டு நல்லா வதக்கிடலாம் கருவேப்பிலையும் போட்டு கிள்ளி போட்டு வதக்கிக்கணும் கருவேப்பிள்ளை முழுசா போட்டு போட்டதை விட கில்லி போட்டோன்னா அதோட நல்லா அதோட வாசம் நல்லா கலக்கும் அது கூட தேங்காய் துருவலை போட்டு லைட்டா டாஸ் பண்ணி விடுவோம் தேங்காய் துருவல் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை லைட்டா டாஸ் பண்ணி விட்டுட்டு இந்த வடிச்ச சாதத்தை அதை கொட்டி ஸ்டவ்வை சிம்ல வச்சுட்டு அப்படியே கலந்து விடுவோம் சாதம் எல்லா பருப்பு எல்லாத்தோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுட்டு உப்பு ருசிக்கு ஏற்ற மாதிரி கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா சுப்பா பானே அண்ட் ஹெல்த்தி தேங்காய் சாதம் தயார் ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்